நண்பர்களே நற்ற ஹிப்பாட்டதை சொல்லும் நீதி பகுதி இருநூற்றி முப்பதை சென்னை அரவிந்த் கிட்டத்தட்ட எட்டு வருடங்களுக்கு முன்னால் ஆஸ்கரை வென்ற ரகுமானுடைய ஸ்பீச் அங்க நம்ம கேட்டோம் இசை புயல் ஏ ஆர் ரகுமான் சொன்னார் எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு அதை யாரும் மறக்க மாட்டோம் இரண்டாவது தடவை அதே நாள் ஆஸ்கார் வாட ஜெயிச்ச ரகுமான் சொன்னார் என் வாழ்க்கையில பல சக சவால்களை சந்திச்சு கடந்து வந்திருக்கேன் ஒவ்வொரு முறையும் என் கண்ணும் நாடி இரண்டு பாதைகள் இருந்தன வாழ்க்கையில் ஒவ்வொரு தடையை கடக்கும் போதும் அந்த இரண்டு பாதையில் ஒன்று வெறுப்பின் பாதை இன்னொன்று அன்பின் பாதை நான் ஒரு அன்பின் பாதையை சூஸ் பண்ணேன் அதனால தான் நான் இங்கே வந்து நிற்கிறேன்னு சொன்னார் அதுதான் உண்மை ஹாரி பாட்டரில் சொல்கிறதும் சரி ஏ ரகுமான் சொல்கிறதும் சரி ஒரே விஷயந்தான் உலகத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதம் என்னைக்குமே அன்புதான் அன்புன்ற ஒரே ஒரு சக்தி வயது ஆயுதத்தை வச்சுதான் இந்த உலகத்தை மேலும் மேலும் முன்னேற்ற முடியும் நாம் இன்னும் உயர்ந்த நிலைக்கு மனித சமுதாயமும் இந்த உலகமும் செல்ல முடியும் அதுக்கான ஒரே சக்தி அன்புதான் அதைத்தான் ஹேரி செஞ்சு செஞ்சு முன்னேறிட்டு போயிட்டே இருக்க போறான் எப்படி மாமா லூப்பின் அப்படி பாசமா அன்பா பேசி துரத்தி விட்டானே அப்படியா கண்டிப்பா தன்னுடைய மனைவிக்கும் குழந்தைக்கும் கிடைக்க வேண்டிய நியாயமான அன்பு கெட்டுடக்கூடாதுன்ற நல்ல இடத்துல ஹாரி லூப்பினை வெறுத்து அஞ்சு விட்டான் சில கிரேட் ஃபார் த கிரேட்டர் குட் வீ கேன் டூ little லிட்டில் மிஸ்டேக்ஸ் ராங்ஸ் ராங் திங்ஸ் பெரிய நன்மைக்காக சின்ன சின்ன தவறுகள்லாம் செய்யலாம் தன்னுடைய மனைவிக்கும் குழந்தைக்கும் நியாயமாக கிடைக்கிற ஒரு தந்தையின் பாசம் கிடைக்காம பேரக்கூடாது நம்ம சுயநலமாக நமக்கு ஒரு உதவி கிடைக்குதே நமக்கு ஒரு சக்தி வாய்ந்தரோட துணை கிடைக்குதே என்ற ஒரு சுயநலத்தால் ஹேரி பாதிக்கப்படாமல் அவர் அனுப்பிச்சி அவர் அண்பதற்கான ஒரே வழி அவரை வெறுக்கிறதான் உலகத்தில் நல்ல விஷயத்துக்காக பொய் சொல்லலான்னு பொய்மையும் வாய்மை இடத்துன்னு வள்ளுவரே சொல்லியிருக்கார் அது மாதிரி சில நன்மைகளுக்காக சிலரை வெறுக்கிற மாதிரி நடிக்கவும் செய்யலாம் அதை தான் ஹேரி செஞ்சான் ஸோ யாழக்குட்டி ஹேரி பாட்டரில் எல்லா சமயத்துலையும் ரொம்ப நேரா உலக வாழ்க்கையில் நம்மளால் நடக்க முடியாது சில இடங்களில் சில விதிகளை பெண் பண்ணணும் நிச்சயமா உனக்கு மேல எந்த சமயத்திலையும் கோவமோ வருத்தமோ இல்ல ஆனா தன்னோட குழந்தைக்கும் தாய்க்கும் குழந்தைக்கு தான் மனைவிக்கும் தன்னுடைய கணவன் ஒரு கணவனாகவும் தந்தையாவும் தேவைப்படுறாரு என்னைக்குமே அடுத்தவங்க நம்ம மேல காட்டுற சப்போர்ட்டையும் ஆதரவையும் அன்பையும் நம்மளோட சுயநலத்துக்காக பயன்படுத்தக்கூடாது உலக நன்மைக்காக தான் பயன்படுத்தணும்னு ஹாரி நிமிஷத்துக்கு நிமிஷம் அந்த கதையில் ப்ரூவ் பண்ண போகிறான் ஸோ அது பார்க்க போகிறோம் ஸோ நம்ம கதையை தொடரோம் சிங்கத்தின் வாய்க்குள்ளேயே தலைய விட்டா எவ்வளோ ஆபத்துருமோ மிக நூறு மடங்கு மோசமான ஆபத்தான செயலில் ஹாரி இறங்கியிருக்கான் மினிஸ்ட்ரிக்குள்ளே நுழைஞ்சு டைரெக்டாக அங்கிருந்தே வால்ட மோட்டோடு ஹார்க்ரக்ஸ் அந்த லாக்கெட் எடுக்கலாம் நுழைஞ்சிருக்கான் டைரெக்டாக ஏமாற்றி அம்பிட்ஜையோட ரூம் கூட்டேன் ரூம் குள்ளே நுழைஞ்சிட்டான் உள்ளே தேடி தேடி பார்க்குறான் வெளியே யாருக்கும் தெரியல ஹேரி உள்ளே நுழஞ்சுது ஏதோ வெளியே ஏதோ டெட்டினேட்டர் மாதிரி ஏதோ வெடிச்சுட்டே இருக்குது அதை பார்த்து பார்த்து பயந்து பயந்து ஓடிட்டு இருக்காங்க ஹேரி உள்ளே தேடி தேடி பார்க்குறான் வருக லாக்கெட் சொல்லி பார்க்குறான் எதுவும் வரல எதிர்பார்த்ததா அம்பிட்ஜன் அவ்வளோ பெரிய முட்டாளா ஒரு சின்ன மாயத்தை சொன்னேன்னு லாக்கெட் வர்றதுக்கு ஸ்வையின்னு செக் பண்ணுவோம் அப்படின்னு தேடி தேடி பாக்குறான் சிங்கையும் லாக்கெட் கிடைக்கல அம்பிடிச்சு தான் கடுப் கழுத்துல லாக்கெட்டை வேர் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அது ரொம்ப ரொம்ப விலை மதிக்க முடியாது அந்த மாதிரி சூழ்நிலையில வச்சிருக்க மாட்டா எங்கேயோ பத்திரமாச்சிருப்பா இந்த ரூம்ல இல்லையோ ஹாரியோடைய ஷாக் நிற்கிறான் அப்படியே ஒரு ஷெல்ஃப் மேல அப்படியே டம்பிள் உட்காந்துருக்கிறாரு நீ இது லைஃப் அண்ட் லைஸ் ஆஃப் ஆல்பர்ட் அல்பர்ட் டம்பிள் இந்த புத்தகமா பொய்கையில் பொய்கள் நிறைந்தவனின் வாழ்க்கையின் உண்மை சம்பவங்கள் எழுதின புக்கை அம்பிடுச்சு செல்ஃப் முதல் புக்கா வச்சிருக்கா பைத்திக இந்த புக்கை ரொம்ப ஆர்வமா உட்காந்து உட்காந்து படிக்கிறவளை புக்ஸ்லாம் தலையாய புக்க அடிக்க வச்சிருக்காரு அதுல டம்பிள்டோட முகம் போட்டோ முகம் எல்லாம் அப்படியே நிஜத்திலே அப்படி மனுஷன் உட்காந்துருக்கிற மாதிரியே மாய உலகத்தில் எப்பயுமே அப்படி தான் யாரை பற்றி எழுதுறோமோ அவங்க அப்படியே அந்த புத்தகத்தை உட்காந்துருக்கிற மாதிரி அவங்கள பற்றின புத்தகங்கள் அப்படியே ஒரு மாய தோற்றம் அந்த புக் அப்படி திறந்து படிக்கலாமு நான் யோசிக்கிறான் இதை படித்தா ஏற்கனவே நான் வைத்தறிச்சல் இருக்கிறேன் இன்னும் தான் வைரடியும் அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த செல்ஃபுக்குள்ளே இருக்கான்னு தேடி பார்ப்போம் அப்படின்னு துறக்கலான்னு யோசிக்கிறான் பின்னாடி ரூம் கதவு மெல்ல துறக்கப்படுது ஹேரி அவசரசமாக மாயப்பொருளை எடுத்து மூடுறான் உள்ளே நுழைஞ்ச பயஸ் ஃபிக்னஸ் பின்னாடி எரிய டெட்டினேட்டரை பார்த்துட்டே உள்ளே நுழைஞ்சனால ஹேரியை பார்க்கம் டக்குன்னு பார்க்குற வாய்ப்பை இழந்துட்டார் அவர் எதிர்பார்க்கவே இல்லை ரூம்குள்ளே யாராவது இருப்பாங்கன்னு அதனால் அவர் உடனே உள்ளே யாராக இருப்பாங்களான்னு பார்த்துட்டே அவர் உள்ள நுழையில் அது ஹேரிக்கு வசதியாக போச்சு மாயப்பொருளை போற்றி மறைஞ்சிட்டான் இந்த ரூமில் எதுவுமே இல்லை பயஸ் ஃபிக்னஸ் உள்ளே வந்து அம்பிரிட்ஜுக்கு ஏதோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் அப்படியே நோட் மாதிரி ஒரு புத்தகத்தில் எழுதிட்டு போகிற வரிசை என்னென்ன பண்ணணும்னு அங்கே பத்து மட் புலட்ஸ்னு எல்லாம் கேவலமாக கூப்பிட்ற சாதா மக்கள்லேருந்து மாய உலகத்தை சேர்ந்தவர்களுக்குள் சேர்ந்த அந்த மாய உலகத்தில் புகழ்ந்த புது மாயக்காரர்களை விசாரிச்சுட்டு இருக்கிறா அம்பிரிட்ஜ் ஸோ அவங்களெல்லாம் விசாரிச்சு முடிஞ்சதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு கற்றைகளை பயஸ் ஃபிக்னஸ் எழுதி வச்சுட்டு போகிறார் இந்த டிகாய் டெட்டனேட்டர்ஸை எப்படியாவது அடக்கணும்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கார் ஹேரி மாயப்பூரை பூத்திட்டு அவங்க கண்ணில் படாமல் பெரிய போய் லிஃப்டில் ஐயோ அருமையா நீ சொன்னது கரெக்டாக போச்சு மினிஸ்ட்ரிக்குள்ளே எப்படி யார் கண்ணில் போடாமல் நுழையணும்னு மட்டும் பிளான் பண்ணோம் உள்ளே போய் இந்த மாதிரி சூழ்நிலை வந்து மூணு பேர் தனித்தனியாக பிரிஞ்சு போனோன்னா எப்படி சமாளிக்கிறதுன்னு பிளான் பண்ணாமட்டேனே இவா இப்போ இந்த லாக்கெட்டோர் எங்கே வச்சுருக்கான்னு தெரியல அவ வீட்டுக்குள்ள எங்கேயா பதுக்கி வச்சிட்டா என்னன்னு தெரில இப்போ எப்படியாவது ராணை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சு கூப்பிட்டு போகணும் ஹர்மியானி அந்த கோர்ட் ரூம்ல மாட்டிட்டு இருக்கா என்ன ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி விசாரிக்கும்போது எங்கேயோ டஞ்சின் கிரவுண்ட் ஃப்ளோருக்கும் கீழே எங்கேயோ பாதாளத்தை வச்சிடா விசாரிச்சிங்க அங்கே போய் ஹர்மியானி நான் எப்பரா காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு லிஃப்டில் ஏறி வச்சுட்டே போகிறான் லிஃப்டுக்குள்ள எதுக்கு மாய பொறையை இங்க தான் நம்ம டிராவல் பண்ணுறது தான் வேறு உருவத்தில் தானே இருக்கும் நம்மளை எவனும் ஒன்றும் கண்டுபிடிச்சாலும் ஒன்றும் சொல்ல மாட்டான் அப்படின்னு மாயப்பொருள் எடுத்து பாக்கெட்ல வச்சிட்டான் முதல் ஃப்ளோரில் நிற் ஃபில் லிஃப்ட் நிற்குது அப்படி உடம்பெல்லாம் தண்ணி சொட்ட சொட்ட மிஸ்டர் கேட்டர்மோல் ரூபத்தில் இருக்கிற ராண் ஓடி வரான் டே நீதாண்டா ஆமாம் ஆமாம் நான் ரன்கான் பேசுகிறேன் என்னோட ஆச்சு அப்படின்னு ஹேரி கேட்குறான் டே ரன்கான் அந்த ரூமில் இருக்க எதையுமே தண்ணி இருக்க அந்த ஆக்சுவலியோட ரூம் என்னால் சரி பண்ணவே முடியல என்ன எல்லாரும் அடிக்க வந்துட்டாங்க இவன் அடிச்சு என்ன யூஸ் இன்னொருத்த யாரும் இதில் மெல்விலையும் இன்னொருத்த நல்ல விஷயம் தெரியுமா அவனை கூட்டுற சொல்லி என்ன நினச்சிருக்காங்க இப்போ மெல்வியில் நான் கடா தேடுவேன் அது எங்கே இருக்க வேற சொல்லாமட்டாங்கடா ஏதாவது நாலஞ்சு ஃப்ளோரில் தேடி சுற்றிட்டு இருப்போம் டேய் என்னடா சொல்கிற மூளை தப்பிக்கணும் மேடா அப்படின்னு யாரி சொல்லலான்னு யோசிக்கிறான் சரி இவன்கிட்ட சொல்லி மட்டும் என்ன செய்யுது முல அருமையனை நான் காப்பாற்றிட்டாரு அவளதை காப்பாற்றுறது தான் ரொம்ப முக்கியம் இவனை எங்கே வேணாலும் பிடிச்சிக்கலாம் எங்கேயாவது சுத்திட்டு தான் தெரியும் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லாமல் விட்டுட்டான் அடுத்த ஃப்ளோரில் லிஃப்ட் இறங்குது அங்கு ரானோட அப்பா உள்ள வராரு ரான் வேறு ரூபத்தில் இருக்கிறத அவங்க அப்பா பார்க்குறாரு அவருக்கு சுத்தமாக புரியல அவருக்கு மிஸ்டர் கேட்ரு மூலதான் அவர் கண்ணில் தெரிகிறாரு ஆனா மிஸ்டர் கேட்மோல் உருவத்தில் இருக்கிற ரான் அவங்க அப்பா உருவத்தை கொஞ்சம் கூட மூஞ்சிக்கு நேரம் பார்க்கவே மாட்டேங்கிறான் மூஞ்சிக்கு நேரக்கு நேராக பார்த்தா உண்மையை கண்டுபிடிச்சிடான்னு சொல்லிட்டு திரும்ப திரும்பி நிற்கிறான் கேட்ருமோல் ஓ நிலைமை எனக்கு புரியுதுப்பா என்ன செய்யுது ஓ மனைவி இப்படி மாட்டிக்கிட்டாலே அப்படின்னு அவர் வருத்தமாக பேசுகிறாரு அடுத்த ஃப்ளோர் லிஃப்ட் இறங்கும்போது பர்சி உள்ளவரா அப்பாவோட ரெண்டாவது மூத்த அப்பாவுக்கு உனக்கு சுத்தமாக ஆகலை பேசாமல் பெருசி பேசாமல் எதுவும் பேசாமல் அங்கே ரெண்டு வரும் அப்படியே லிஃப்டில் எதுக்கு எதுக்கு ஒருத்தர் ஒருத்தர் பார்க்காம ஒரு ஃப்ளோர் வரைக்கும் போயிட்டு இருக்காங்க அடுத்ததுல பர்சி பெருசி தான் கொண்டதை நோட்ஸ்லாம் அப்படியே எடுத்துக்கிட்டு போயிட்டான் அங்கே பெர்சி கூட ராணும் இறங்கிட்டான் நான் வரேண்டா இங்கே தான் மெல்வியில் தேண்டும் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு போயிட்டு வரான் அவங்க அப்பாவுக்கு சுத்தமாக ரான் ஹேரி கூட பேச சுத்தமாக பிடிக்கல ஏன்னா ஹேரியை பத்தி அவங்க அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப தெரியும் அதாவது ஹேரி ரூபத்தில் இருக்கிற ரன்கானை பத்தி அவங்க அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப கோவம் ஏ ரன்கான் உன்னால் தான் மிஸ் கோட்டர்மல் இப்படி மாட்டியிருக்காங்க பார் பைத்தியக்கா அப்படின்னு தனியா இருக்கும்போது ஹேரியை பிடிச்சு திருத்துறாரு எல்லாரும் இப்படி மாட்டி விட்டு மாட்டி விட்டு என்ன சாதிக்க போற எல்லாரும் உயிரியும் குடிச்சு என்ன ஏதாவது போற காட்டி கொடுத்து காட்டி கொடுக்குற பாவி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இன்னைக்கு மட்டும் மிஸ் காட்டர்மலுக்கு ஏதாவது ஆச்சு நான் என்ன பண்றேன் பார் என்ன பண்ணுவீங்களா முதல உங்களை காப்பாற்றிக்கோங்க நீங்க ரொம்ப உன்னிப்பா கண்காணிக்கப்படுகிறீர்கள் அப்படின்னு மிஸ் ரன்கான் மிஸ்டர் ரன்கான் ஹாரி ரூபத்தில் இருக்கிறவன் சொல்றான் நான் கண்காணிக்கப்படுறேனா என்ன ஹேரி அம்பிட்ஜ் ரூம்ல லாக்கெட்டை தேடும்போது ஒரு ஆளை பற்றி எழுதி வச்சிருந்தா அல்ல ராணோட அப்பா ஆத்தர் வீசலை பத்தி இவர் மிகவும் உன்னிப்பாக கண்காணிக்கப்பட வேண்டியவர்னு எழுதி வச்சிருந்தது ஹேரிக்கு இப்பதான் ஞாபகம் வந்தது அதை அப்படியே சொல்லி மறைமுகமாக எச்சரிக்கணும்னு சொல்லி மிஸ்டர் ரன்கான் ரூபத்தில் அவர் எச்சரிக்கிறான் ஆமா நீங்கள் மிகவும் கண்காணிக்கப்பட வேண்டியவர் உங்களாம் கண்காணிச்சுட்டு இருக்காங்க ஏதாவது இடக்க முடக்கா என்னை ஏற்று அடுத்தது விசாரணைக்கு நீங்கள் ஆளாக வேண்டி வரோம் என்னையோட சொல்கிற கண்டிப்பாக உங்களை தான் சொல்கிறேன் லிஃப்ட் அடுத்த ஃப்ளோரில் இறங்கிச்சு நின்று ஒன்று ஹரியோடியே முளைச்சுட்டு ஆத்தர் அடி எழுஞ்சு போகிறார் இவர் என்னைக்கு என்ன செய்ய போறாங்கன்னு தெரியலே எல்லா மினிஸ்டரியின் தலைவர்ல இருந்து எல்லாரும் இவர் மேல கோவமா இருக்காங்களே அடி ஹாரியை வச்சுட்டு கீழே போறான் லெஃப்ட் கீழே போக போக குளிர் ரொம்ப ஜாஸ்தியாயிட்டே இருக்கு இதுனடாது ஏன் குளிர் ரொம்ப ஜாஸ்தியாவது ஒண்ணுமே புரியலையே அப்படி டஞ்சன்ல பாதாள ஃப்ளோர்ல நிற்கிற இறங்குறான் ஹாரி உடனே பயந்து மாயப்பூர்வை எடுத்து போத்திக்கிறான் என்ன அந்த குளிர்கார காரணம் தெரிஞ்சிச்சு இது டிமண்டஸ் இவங்களை ஃபுல்லா நிப்பாட்டிச்சு குடும்படுத்துறாங்களா அப்படின்னு அப்படி மாய போறியை போத்திட்டு நடந்து போறான் கொந்தூத்துல எல்லாம் டிமண்டஸ் அப்படி நிற்கிறாங்க அப்படின்னு சாதா உலகத்துல இருந்து மாய உலகத்துக்கு மாய சக்தியால உருவாகி வந்த ஹர்மியான் போன்ற ஆட்கள் எல்லாம் கட்டப்பட்டு இருக்கிறாங்க விசாரணைக்கா வரிசையா நிப்பாட்டிச்சிருக்காங்க எப்படி மாய சக்தி வந்துச்சுன்னு விசாரிக்கிறதா இப்ப மினிஸ்ட்ரியோட முக்கியமான வேலையா அம்பேட் பண்ணிட்டு இருக்கிறா என்னதும் பண்ணியாதீங்க பண்ணியாதீங்க டிமண்டஸோட உடம்புல திடீர் சில அசைவுகள் தெரியுது ஏன்னா அவங்களோட பயங்காட்டும் திறமைக்கு சற்றும் அசராம பயப்படாம ஒரு ஜீவன் உள்ள வரது தெரியுது ஆனா அந்த ஜீவன் மாயப்பூர்வ போதிட்டு இருந்ததுனால அது யாரும் தெரியாம டிமண்டஸ் அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருக்காங்க இவங்க கண்ணில் பட்டு நான் எதுக்கு சண்டை போடணும் எனக்கு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு யார் யோசிச்சிட்டே போ! சேர்ந்தவர் நல்ல போய் சீக்கிர சீக்கிரம் கேட்கறா ஒருத்தி தர தரன் எடுத்துட்டு போறாங்க கூட்டமா கைய கால பிடிச்ச அமைக்க எடுத்துட்டு போறாங்க உள்ளவாங்க நீங்க தான் அடுத்த விசாரணைக்குட்பட்ட கைதி தெரியாம அம்பேடி கூப்பிடுறா அங்க யாரா மிஸ் கேட்மோல் ஹாரி பாக்குறான் ஒரு குள்ளமான ஒரு பெண் நடுங்கின உடலோட கண்ணெல்லாம் கலங்க அப்படியே உள்ள போறான் ஹாரியும் அவளை பின்தொடர்ந்து மாயப்பூரை போத்திட்டு அப்படியே டஞ்சன் குள்ள உள்ள நுழையறான் உள்ளா சுத்தி நிற்கிறாங்க இங்க வராதீங்க கைதிகளுக்கான சேர் அங்க இருக்கு அங்க உட்காருங்க பாப்போம் நல்ல பிள்ள மிஸ் காட்டர்மோல் கைதிகளுக்கான சேர்ல ஹேரி ரெண்டு வருஷத்து முன்னாடி எந்த சேர்ல உட்காந்தனும் அதே மாதிரி சேர்ல உட்காந்தோடனே அவளை சுத்தி செயின் வந்து தானா கட்டிருச்சு டிமண்டஸ் அவளை சுத்தி நிக்கிறாங்க ஹேரி அதை சுத்தமா கண்டுக்காம மாய பொரிய பொத்திக்கிட்டனால முன்னாடி நடந்து போறான் இதுன்னு மேடைக்கு முன்னாடி ஒரு பூனை முன்னாடி பின்னாடி சுத்திட்டு இருக்கு என்னது அப்படின்னு நேர யோசிக்கிட்டே அந்த பூனையை சுத்தமா தொடாம அதோட கை காலில் எதுவும் படாம தங்கால் படாம மேடை மேல ஆ இந்த பூனையை தாண்டே குளிர் சுத்தமா மறைஞ்சிருச்சு நல்லா இதமா இருக்கு இந்த இடம் இது எப்படி ஓ டம்பிள் ஓ டம்பிளோட டெக்னிக் யூஸ் பண்றா அம்பிள்ஜோட பேட்டர்ன்ஸ் இங்கே உலாவிட்டு இருக்கு அதனால அவர் இருக்கிற இந்த இடம் மட்டும் பாதுகாப்பா நொண்ணும அந்த சின்னஸ் எஃபெக்ட் இங்கே வரவே இல்லை போல இப்படிதான் எல்லாரையும் குடும்படுத்துறாளா அப்படின்னு யாரைக்கு புரிய வருது அம்பேத்க்கு ரைட் சைடில் அவளோட சேருக்கு ரைட் சைடில் எக்ஸ்லீ உட்காந்துருக்கிறான் அவனுக்கு லெஃப்ட் சைடில் அவளோட லெஃப்ட் சைடில் அவளோட கிளர்க் ரெக்கார்ட் கீப்பர் ம ஃபால்ட்டா கிளர்க் அந்த உருவத்தில் ஹெர்மியானி உட்கார்ந்துருக்கிறா அவங்க மூணு பேருக்கும் பின்னாடிக்கிற சேர்ல அமைதியா போய் உட்கார்றான் அவன் மாயப்பூர்வை போத்திருக்குனால யாருக்கும் தெரியல அருமையா நீங்க பண்ணிட்டு எப்படியா சொல்லணுமே எப்படி அப்படின்னு ஹாரு யோசிச்சுட்டே இருக்கான் இப்ப சொன்ன ரெண்டுருக்கும் கேட்டுருமே அப்படின்னு ஹேர் யோசிச்சிட்டே இருக்கு நீங்க தானே மிஸ் கேட்டுருமோ ஆமா ஆமா பயந்த மாதிரி என்னமா நடிக்கிறாயா திருட்டுக்காரி இன்னைக்கு நீ அமைச்சகத்துக்குள்ள நுழையும் போது சரியா எட்டு முப்பது மணிக்கு உண்ட இந்த மந்திரக்கோள் கைப்பற்றப்பட்டது சரியா எட்டு இன்ச் நீளம் ஒன்றரை இன்ச் ஆகலாம் ஆமா ஆமா ஆனா எப்படி இந்த மந்திரக்கோலை யார்ட்டு திருடுனீங்க இல்ல இல்ல யார் உனக்கு பின்னாடிதான் இருக்கேன் அங்க கேட்மோல் துடிக்கிறத பார்த்து ரசிச்சுட்டு இருந்த யாக்சிலியும் அம்பிரிட்ஜும் ஹேரி ரகசியமா அருமையானி கிட்ட பேசின இந்த கவனிக்கல ஹெர்மியானி கைய பிடிச்சு முரட்சி வசப்படாத நான் இங்கதான் இருக்கேன் அமைதியாரு அப்படின்னு ஹேரி நடக்கிறான் இல்ல இல்ல நான் யார்ட்டும் மந்திரக்குளை திருடல இது பதினோரு மணிக்கு பதினோ என்னோட என்னோட பதினோரு வயசுலயே என்ன இந்த மந்திரக்கோளை அடையாளம் கண்டுபிடிச்சு ஏன்னா என் இருக்கு உடம்புக்குள்ள இருக்கிற மாய சக்தியா அது உடனே இருந்துச்சு ஆட்டது திருடல இந்த மாதிரி எத்தனை பொய்களை சொல்லிட்டு இருக்கீங்க மாய உலகத்துல சேர்ந்த தூய ரத்தக்காரங்களை தான் சூஸ் பண்ணும் உன்ன மாதிரி சாக்கட ரெல்லாம் சூஸ் பண்ணாது அந்த ரூம்ல இருக்கு எல்லாரும் விழுந்துருந்து சேர்க்கிறாங்க கரெக்டா சொன்னீங்க அம்பிரிட்ஜி அவர்களே உங்களோட அதுவும் சூப்பரா இருக்காது அப்படின்னு சொல்ற என்ன சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஹாரியும் பாக்குறா அங்க மிஸ் கேட்டர்மோல் துன்பப்படுறத பாக்குறதுக்காக அம்பிரிட்ஜ் கொஞ்சம் சேர்ல இருந்து நல்லா முன்னோக்கி குனியும் போது அவளோட சட்டையில இருந்து ஒரு லாக்கெட் அப்படியே வெளியே வந்து தெரியுது விழுந்துருச்சு அப்படியே தொங்குது கழுத்துல இருந்து அதை பார்த்துதான் அருமையான சொன்னது ஹேரிக்கு தெரியுது இது எங்க இருக்கா அப்படி அதான் சொல்றேன் உங்களோட லாக்கெட் அதை பாருங்க உங்க கழுத்துல இருந்து வந்திருக்கே சூப்பரா இருக்கே இது சாதாரண லாக்கெட் இல்ல வழி வழியா எங்க பரம்பரையில இருந்த லாக்கெட்டு செல்வன் தெரியுமா எவ்வளவு தூயரத்தக்காரர் அவளோட பேமில இருந்து எங்க பேமிலிக்கு தொடர்பால வந்தது சதிகாரி திருட்டு நாயே நீயோ ஒரு திருடன் பொய் சொல்லி பறிச்சுக்கிட்டு உனக்கு தூயத்த குடும்பத்துல இருந்தது இனிமேல் என்னால பொறுக்க முடியாது ஹேரி திடீர்னு தன்னோட மாய பொருவையெல்லாம் உருவிட்டு மந்திரத்தை சொல்லிட்டான் அம்பிடிச்சு கீழே விழுந்துட்டா ஹெர்மியானி சீக்கிரம் உடனே லாக்கெட் ஆக்சுவலி அதை புரிஞ்சுக்கிட்டு மந்திரக்குள்ள எடுக்கிறதுக்குள்ள மந்திர சக்தியமோல் நீங்க விடுதலை செய்யப்பட்டீங்க சீக்கிரம் இந்த ஊரை விட்டே ஓடிப்போங்க இந்த நாட்டை விட்டே ஓடிப்போங்க இந்த உலகத்து எங்கயாவது மறைஞ்சிருங்க நியாயம் சீக்கிரம் கூடி சீக்கிரம் வெல்லும் அதுக்கப்புறம் நீங்க இந்த ஊருக்குள்ள வந்தாலும் போதும் சீக்கிரம் குடும்பம் குட்டி புருஷன் எல்லாரையும் கூட்டிட்டு ஓடிப்போங்க இதான் இன்னைக்கு இந்த மினிஸ்டரோட தீர்ப்பதான் நீதான் என்ன காட்டி கொடுத்த பர்வாவி அது நாரவாய் இது நல்லவாய் இந்த நல்லவாய் நாரவாய் சீக்கிரம் ஓடுங்க ஓடுங்க வந்த டிமண்டஸ் எல்லாரையும் ஹாரி தன்னோட பேட்டனஸ் உருவாக்கி எல்லாரையும் அடிச்சு விரட்டி விடுறான் சீக்கிரம் சீக்கிரம் எல்லாரும் ஓடுங்க அந்த அமைச்சகத்தோட அந்த மினிஸ்ட்ரி விசாரணை கதவை ஹேரி திறக்கிறான் எல்லாரும் வெளில பாக்குறாங்க சாக்கல் நிக்கிறாங்க எல்லா விசாரணை கைதிகளும் இன்னைக்கு விடுதலை செய்யப்பட்டிருக்கீங்க எல்லாரும் நிரபதாரீன்னு இந்த அமைச்சகம் தீர்ப்பு அடிச்சிருச்சு எல்லாரும் ஓடுங்க இந்த நாட்டை விட்டே ஓடிப்போங்க உங்க குடும்பத்தையே கூட்டு ஓடுங்க இந்த அமைச்சகத்தோட தீர்ப்பதான் சொல்றான் பக்கத்துல அருமையா நீக்கு உம் சீக்கிரம் நீ உன்னோட பேட்டர் வெளியேடு சீக்கிரம் அருமையானி அப்படின்னு எல்லாரும் என்னடா பேசுறான்னு ஷாக்குல நிக்கிறாங்க ஆனாலும் ஓடுறத நல்லதுன்னு முடிவு பண்ணி ஓடுறாங்க சீக்கிரம் எக்ஸ்பெக்ட் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பேட்டர் அப்படின்னு ஹர்மியானி சொல்றான் எல்லாரும் வேகமா ஓடுறாங்க ஓடுறாங்க மிஸ் கேட்டர்மோன் அப்படியே ஹேரி ஷாக்ல பாக்குறீக்கம் நீங்க யார் சார் யார் நீங்க அப்படின்னு ஒருத்தன் கேக்குறான் அதெல்லாம் உனக்கு எதுக்குடா இங்க இன்னைக்கு எல்லாரும் விடுதலை செய்யப்பட்டாங்க ஏதாவது தடுக்க நீறுக்க வந்த கொலை விடும் அப்படின்னு பத்தி சொல்றான் என்ன நீங்க ஒன்றுருவீங்களா மிஸ்டர் ரன்கான் என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது லிப்ட் இறங்கி இந்த அமைச்சகத்து வெளியே போறதுக்கான அந்த எக்ஸ்டாக்ட் பிளோருக்கு வந்து நிற்குது எல்லாரும் ஓடுங்க ஓடுங்க அப்படின்னு எல்லாரும் ஓடுறாங்க கேட்ருமோல் நீ தப்பிச்சுட்டியா சூப்பர் சூப்பர் அப்படின்னு கேட்ருமோளோட புருஷன் வந்துட்டான் இன்னும் உங்களுக்கு எல்லாம் உடம்பெல்லாம் அடி ஆமாமா உள்ள நுழையும் யாரோ அடிச்சுட்டான்னு அது ஹர்மியானி தான் அடிச்சதுன்னு தெரியாமே பேசிட்டு இருக்கிறான் அடிச்சவ மட்டும்ல கிடைச்சா சரி சீக்கிரம்மளை காப்பாத்துறாரு ஓடி வரத பாத்துட்டு ஹாரி பக்கத்துல இருந்த மெல்கான அடிச்சுட்டான் பாருங்க போறங்க ஆக்சுவலி இந்த மெல்கான் தான் எல்லாம் குழப்பமோ எல்லாரையும் தப்பிச்சோட சொல்றான் பாருங்க அப்படின்னு ஹாரி சொல்றான் அப்படி மல்கான ஷாக்குல பாத்துட்டு இருக்கான் ிய அடிச்சு தள்ளிட்ட ஹரி ஓடி வந்த ஆக்சிரி திரும்பவும் விழுந்துட்டான் சீக்கிரம் மீன்ஸ் கேட்மோல் தப்பிச்சு ஓடுங்க வந்துட்டேண்டா நம்ம எல்லாரும் சேர்ந்துன்னு போறோம் அப்படின்னு ராணு ஓடி வரான் ரெண்டு புரிச்ச என்ன யாரு உண்மையான என்னோட கேட்டர்மோல் யாரு என் புரிச்ச யாரு அது இவர்தாமா நீ சீக்கிரம் போ அதெல்லாம் குழப்பிக்காத சொல்லணே அங்க இருக்கிற பயர் எக்ஸிட் மூலமா கேட்டர் புருஷன் தப்பிச்சுட்டாங்க ஆமே எல்லாரும் தப்பிச்சுட்டே இருக்கிறாங்க ம் நம்ம மூணு பேர் போறதுக்கான சமயம் வந்துச்சு ஹாரி ஏ ரான் ஹர்மியானி வா அப்படின்னு மூணு பேரும் அங்க இருக்கிற டாய்லெட் பிளஷ் அது மூலமா அது மாதிரி இருக்க அந்த பிளஷ் மூலமா தப்பிச்சு போறாங்க அல்லது தப்பிச்சு வந்து வெளியே வந்து ஆப்ரேட் அவரை இடத்துக்கு வந்துட்டாங்க உன்னை விட மாட்டோ உங்க யாரும் சும்மா விட மாட்டேந்தோ அப்படின்னு சொல்லும் ரெண்டு கையும் ஹேரியும் ரானும் பிடிச்சிட்டாங்க ரெண்டோரும் டக்குன்னு அந்த இடத்து விட்டு டிசாப்ரேட் ஆகிட்டாங்க ஹேரிக்கு வழக்கம் போல அதே சென்சேஷனல் ஃபீலிங் ஏதோ ரப்பர் டூப்ல வச்சு அடுக்கல அப்படி பிடிச்சு அழுத்துற மாதிரி ஆனா இதென்ன என்னால நிம்மதியா ஆபரேஷன் மூலமா பயணிக்க முடியல இதென்ன அருமையா என்னோட கை என் கையை விட்டு நழுவி நழுவி போகுது அப்படின்னு ஹாரி அப்படியே ஷாக்ல நிற்கிறான் என்னால முடியல எப்படி இது நடக்குது ஹேரிக்கு ஒண்ணுமே புரியல கை அப்படி தப்பிச்சு தப்பிச்சு போற மாதிரி இருக்கு அவன் ரெண்டு கையும் வச்சு இருக்கி பிடிக்கான் என்ன இது இப்படி ஒரு பயணம் நடந்ததே இல்லையே நம்பர் டுவெல் கிரிமால்டு ஹவுஸ் கண்ணுக்கு தெரியுது அது கிட்ட வந்தனே பயங்கரமா சத்தம் அப்படின்னு சவுண்ட் கேட்டு யாரோ கத்துற சவுண்டு திரும்ப வந்த ஹவுஸோட ஹாரி நிக்கல திரும்ப வேற பயணம் பண்ணி போறாங்க ஏன் பயணம் மாறிச்சு ஏன் இப்படி யார் கத்துனது இந்த பயணத்துல அவங்க கூட யாரா வந்தாங்களா என்ன நடக்குது தொடரும்